அறிவுக்கு வேலை அன்புக்கு தான் வேலை அதனால் என்ன செய்தார் தடுக்கும் எல்லா தண்ணீர மலர் வேணியினாரை நல்ல பெருமானம் அப்படி இருந்த உடனே என்ன ஆயிரம் இந்த ஒரு கிடையாது பெரும் திருள் வெள்ளம் அது என்ன பெருமா குடையான பின்புறத்தில் இந்த வளையலும் இந்த கையே அந்த குறிப்பிட்டும் நகைக்குரியும் அந்த திருமேணியில படும்படிய இருக்க செய்ய வழிபாடு அறிவர்க்காக செய்த ஒன்றே தவிர அவர் திருமேனியை குறைந்து காட்டினாரா செய்யணும்னு அவசியம் இல்லை அவருக்கு ஏது திருமேனி ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று மிளாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமும் அவருக்கு ஒரு பெயர் ஏது ஒரு வடிவு எது ஒரு வழிபாடு பெருமானுக்கு எது அவ்வளவுதான் அவருக்கு எது வடிவு என்று எழுதி காட்டோனாதீ அப்பாமி அதனால் அவனுக்கு வடிவு எது ஒண்ணுமில்லை ஆதலால் இப்படி ஆனா நமக்கு எல்லாம் தெரிவதற்காக அந்த நகக்குறி முளைக்குறி ஆகிய காட்டின பெருமான் கம்பர் காதலில் அடிவமை குடைய கண்டு நிற்பவும் சரிப்பவுமான உம்பரையே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எம்பீரா என்றும் ஏகம்பர் நம்ம பெருமாட்டி வழிபாடு செய்ததும் அதற்கேற்ப நம்முடைய பெருமாள் இப்படி குறைந்து திருமையதும் நாமெல்லாம் கண்டுபயில இந்த வழிபாட்டினுடைய சிறப்பை செய்து பகில என்றெல்லாம் ஆண்மாக்கள் உணர்ந்தாரலாம் அப்படி உணங்க பூதியாகிய புனித நீராடி பொங்கு கங்கை முடிக்கடை முடிந்து காதில் வெங்குடை கண்டிகை தாழ கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதி தேவராயின் மாதவம்சை அவ்வாறங்கோலோ அகில மீந்தளித்த மிமை பயன் கொடுப்பே கொண்டு வளைத்தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார் அவர் உடம்புல இப்படியாக ஆக்கின்றார் இந்த உடம்புல இப்படி ஆனது ஒரு தரம் இன்னொரு தரம் மண் சுமந்தார் அல்ல மயங்க அது மதுரை இது காஞ்சி அது மதுரை அதுல சரியா வேலை செய்யல அந்த காலத்தில் அண்ணன் காலம் வேலை நடந்ததாக கேள்வி சரியா கிடைக்கல அப்படின்னு பார்த்தாரு பாரு தொழிலாளியை காப்பாற்றுவதற்கு நான் ஒரு தொழிலாளி தான் தொழிலாளியை காப்பாற்ற தொழிலாளி கடமை தவறினால் தூக்கணும் சேர்றதுன்னு சொன்ன சேர் நீ உண்மையா நெற்றி பேரும் நிலத்தில் விட வேலை செய்து உனக்கு முதலாளி உரிய ஊதியம் தராவிட்டால் அல்லது தருகின்ற ஊதியம் இல்லைங்களா சொத்த காசும் வெள்ள காசுமா இருந்தால் போராடுவோம் அதே போல ஒன்பதுன்னா எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு இருக்கணும் சிவசீவு அஞ்சு மணிக்கு அலுவலகம் முடியுதுன்னா அஞ்சு பத்து அஞ்சு பதினாறு பதினாறு வரணும் அப்படி நீ சோர் வந்தால் உனக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று தூக்கிறீங்க அதுதான் சங்கம்னு பேர் சிவசீவு இந்த சங்கம் என் கைலாயத்துல இருக்கு சங்கம் மண்ணுலகத்துல இல்ல கைலகாயத்துல ஒரு கால் இருந்தா இருக்கலாம் அதுதான் சங்கம் அது எதுவா எந்த சங்கமா இருந்தாலும் ஒரு தொழிலாளி வேலை செய்கின்ற பொழுது அவனுக்கு உரிய ஊதியம் கிடைக்கணும் சத்தியம் நிடைக்கணும் சத்தியம் ஒத்துக்கிறேன் ஆனால் கடமை உணர்வு தவறுகின்ற பொழுது ஒருக்கவும் செய்ய வேண்டும் அந்த மாத ஊதியத்தை தூக்கிடுணும் அப்பல்லவா வேலை நடக்கும் அப்பல்லாம் வேலை நடக்கும் முருகா வாய்னாலையாவது சொல்லி தீர்ப்போம் பாண்டியன் பார்த்தான் யாரப்பா அந்த ககரையை சரியா அடையலை அப்படி அடிச்சு அடி அவர் மேல விழல மற்ற உயிர்கள் மேலப்பட்டது ஏன்னு கேட்டா வேலை செய்யாதால இது மாதிரி நடித்து இதன் வாயிலாக ஒரு நாலஞ்சு பேரை கரையேத்துறாரு யார அந்த வந்தியம்மால கரையேத்த இங்க இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் இன்னைக்கு வரும் குதிரை நாளைக்கு வரும் குதிரை காப்பாற்ற இந்த பாண்டியனையே காப்பாற்ற யார் மேல சொல்றது அணிவாசி என்ன பண்ணு கேட்டா கிடையாது சார் இவர் மேல பட்டு என்று சொல்லி இது போய என்ன பண்ணுச்சு நல்ல இந்த ஆயின்மெண்ட் எங்கேயாவது மருத்துவர்கிட்ட வாங்கிட்டு போய் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முந்து பெருமானி ஒரு அடியோருக்காக சுமந்து கூலி கூலிங்கிற சொல்ல பயன்படுத்தி வாங்கினி வைப்பான் ஊதியம்ட்டோம் ஏன்னா கூலினா சங்கடமா இருக்கு கேவலமா இருக்குங்களா ஊதியம் போய் ஊதியம் வந்துட்டதா என்ன சீக்கள்ட்டா அதான் என்ன எப்படி கை நீத்திய முப்பதாம் நாள் கையெழு போட்டியோ வாங்க ஆரம்பிச்சோ அன்னைக்கு அதுதான் என்ன பெரிய ஜபர்து வந்துட்டு திருவாசல பார்த்தார் ஏரிய கௌரவம் கூலி கொண்டு ஏன் ஊதியம் பாடப்படாத பால்லிய கூலி கொண்டு தவறுன போது அக்கோவால் பொன்மேனி பாடுதுங்க நம்ம அப்படியே தடிச்சு அப்படின்னு சொல்ற திருவிழா அந்த அடி மேலப்படல மற்ற எல்லா உயிர் மீது பட்ட மேல ரொம்ப புண்பட்டதா அல்லது படவில்லையா அப்படிங்கறத அடுத்த மாதம் ஆகவே அப்போ ஒரு தரம் புண்பட்டது அது அடித்ததால இப்ப இது கட்டி தழுவதனால அப்ப கட்டி தழுவியது ஏற்பட்டது அந்த குறியீடு குறியீடு மட்டும்தான் அடித்ததுனால சொல்றார் மணிவாசர்கள் எல்லா நூலும் சொல்ற ஒருவரு தான் சொல்லுகிறார் இது இந்த ஐயத்தை அடுத்த திங்கள் இதே மாதிரி இரண்டாவது முதல் இரண்டாவது நாள் சொற்பொழிவில் நீங்க சொல்ல நான் கேட்டு மகிழ்வேன் இவ்வாறாக இந்த சூடெல்லாம் ஏற்பட்டது கோதிலாம் கோலம் அதுவே மாடவே காட்டி முன்பு பலங்கள் வேண்டுவ கொள்கை என்றருட உடனே பெருமான் வழிபட்டு உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அது பாட்டுக்கு ஒரு பெரிய நாற்பது பக்கம் ஒட்ட எடுத்து எழுதி கொடுத்துள்ள பெருமானி வழிபாடே இன்னும் நிறைவு பெறலையே வழிபாடு எனக்கு நிறைவாகும் அப்படி கேட்டாங்க வழிபாடே நிறைவு பெறலையே அதனால அடிய வழிபாடு அவர் என்ன செய்தா அருமை அண்டர் நாயர் என்ன நின்றர் நின் பூசனை என்றும் முடிவது இல்லை நம்பால் என முடிவு அருமையான அம்மா உன்னுடைய வழிபாடு என்னைக்கு முடிவு பெறுவதில்லை போதும் என்றும் நம்பால் முடிவதில்லையா நீ வழிபட்டு நான் நிறையப்படுத்துறதுங்க அது பாடு தொடர்ந்து இது கொண்டே இருக்க அப்படி இன்னும் பூசனை என்றும் நம்பால் முடிவதில்லையா எனவே இனி பூசனை வேண்டாம் என்றும் சொல்ல உன் பூசனை இன்னைக்கு என்னை தொடர்ந்து செய்ய போற நீ பூசை செய்ய நீ பூசை செய்ய இது ஒரு முடிவு ஒரு முடிவுமே இல்லை அதனால் இன்னும் இதுவே அமையும் என்பது கருத்து என்பது கருத்து இப்படியாக சொல்ல மன்ன எம்பிராமி கொண்ட அருடி ஈரிலாத எல்லா ஆறாமும் யான் செய்யாருட வேண்டும் அப்படி கேட்டு உடனே சரி பூசணையும் அப்ப இதே போதும் சொல்லிட்டாங்க அப்படி வரம் கேட்கறாங்க ஒரு வரம் அடியேன் இந்த பதியிலேயே இருக்கணும் இங்கிருந்து விடாமல் எல்லா உயிர்களுக்கும் அறம் செய்யணும் அது எனக்கு வேண்டும் ஒரு வரம் என்றால் அறம் என்ற ஒன்றுதான் கடைசி வரை வரும் அண்டறிவாம் என்ன அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாது சிறப்பு ஈனும் செல்லும் ஏனும் அறத்தினும் ஆக்கம் எவனும் உயிருக்கு உறுதி தருகின்ற ஒன்று இருக்கா இல்லையே அரண் வலியுறுத்தல் அதுல சிறப்பு இனும் செல்லும் ஏனும்னு போட்டார் சிறப்புங்கிறதுக்கு என்ன எழுதினார் பரிமையும் செல்லும் செல்ற இருக்குது சிறப்பு ஏனும் மற்ற அவர் உரையை தரும் எழுதுறே புகுத்திரம் படிச்சா தான் பெருமை தெரியும் என்பதற்கு வீடு பேர் என்று உரை எழுதினார் படி தை பத்து வராமல் நீ அவராமல் அறம் செய்தால் அது என்ன ஆகும் உன் வாழ்நாள் வழி அடையும் கல் என்று ஒரு பொருள் அறியுறுத்தல் நீ விடாமல் செய்து வந்தால் நீ எத்தனையோ பிறகு ஆண்டு வாழ்வதை நீக்கி வாழ்நாளை கல்வது வழியாட்டிவிடும் அப்ப வாழ்நாள் வழியாடி தீக்கொலு வீடு பேறு சிறப்பு வழங்க மாட்டே அந்த அடிவாம் என்ன அது அரஞ்செய்கொன்று துணை தரும் பொண்ணுங்கள் நீ இறந்தாலும் உனக்கு துணையாக சொல்லிட்டு போகும் உயிரோடு சென்று வீடு இலக்காகும் இரண்டு குரலுடைய சாரம் சிறப்பு எனும் வீடு பேட்டையும் திருமுறைகளையும் சேக்கிட போல் பயில்க என்று ஆசிர்வதிக்கலாமோ அதுபோல திருக்குறளை பரிமையல போல் படிக்க என்று ஆசீர் போது அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அந்த குரலும் மற்றது பொன்றுங்கால் நீ இறந்தாலும் கூட நீ செய்ணையாக வரும் அப்ப வீடுவிற்கு துணையாக வரும் குரலுடைய ஆழந்தான் சிற்பையும் வீடு வேற்றையும் படிச்சு குரல் முழுதும் படிச்சுக்கிட்டோம் அந்தந்த குரல் அதோட போச்சு என்ன பண்றது உரையும் போச்சு என்னமோ எழுதுனா மனுஷன் தமிழர் நல்லா படிப்பான் ஆழமா படிப்பான் திருவள்ளுவைய திருவுள்ளத்தை உணர்ந்து படிப்பான் என்று நம்பினார் நான் விட அடிக்கடி சொல்றது வந்து காவறி பிள்ளை கடைசி யாரோட பாவம் முடிச்சு அங்கிட்டாரு கடைசி மற்ற பொன்றா துணி அறமே துணி கடைசி வரை துணித்தான் வீடு தரும் என்று உனக்கு வீடு பேட்டதை நம்பி இப்ப நானும் வீடு பேற்ற நீயும் பார்த்தது இல்ல நீ நொள்ளங்கிற நாங்க இருக்கு நம்பறோம் அடிப்படை வேட்டை நானும் எங்க இருக்கேன் அங்க இல்ல இருக்கலாம் கரு பிடிக்கூடிகளால் இடங்கள் அது தெய்வம் போட்ட தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுங்க பெண் நடுநிலை மேல முதல் குரல் தகுதி ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு பார்ப்பட்டு பகுதி தோறும் பார்ப்பட்டு ஒழுங்கினால் என்று எல்லாருக்கும் கூட என்ன பகுதி என்ன பகுதி தோறும் அதான் விளக்க பெருமாட்டி வழிபாடு செய்ய பெருமான் என்ன செய்யற அறங்கள் எல்லாம் இந்த காஞ்சி மாநகரில் இருந்து அறங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாலாம் புன்முருகல் என்ன அர்த்தம்னு கேட்ட இதுக்கு என்ன அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அவர் யார் வேண்டி இன்னது கொடுத்ததாக அகராதிலேயே கிடையாது சிரித்தது அதுவே அதுக்கு வரம் கொடுத்த அர்த்தம் இன்னொன்று என்ன இன்னொன்று கொண்டார் ரொம்ப அருமையான வரம் வேறு செய்னை திருடித்தல் ஒழிய எங்குளார் வேண்டி நசையினும் பேரு மாதவ பயன் கொடுத்த அருளப்பெற வேண்டும் அருமையானதுமானி ஒன்று அடியேன் அறம் செய்ய வேண்டும் இந்த நகரத்திலே இன்னொன்று இந்த காஞ்சிமாநகரில் உள்ளார் உன்னுடைய திருவடிக்கு மட்டும் அன்பு செய்யாம திருவடி உண்டு அதில் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி மட்டும் அந்த தவறக்கூடாது அது தவிர வேறு எத்தனை பிழை செய்தாலும் மன்னிக்கணும் அடியே நலம் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுகோள் இன்னொன்று இம்மாநாறு யாரும் திருவடிக்கு மட்டும் அது கிடைக்குது இல்லை இல்லை கூடாது திருவடிக்கு அந்த இது வேறு தன்னுடைய அந்த மாதிரி கொஞ்சம் புத்தி தவறுனால இவரை எதுவும் தவறு செய்தா கூட எந்த தவறுதாலும் மன்னிஞ்சு இந்த அம்மா அம்மா கேட்டான் இந்த இரண்டு வரங்களையும் பெருமான் தந்தார் மேலவர் வித்தாக இரு நாடி நெல் அளித்து அங்கதான் பாருங்க சரி உலக மக்களுக்கெல்லாம் அரைஞ்சி சொல்லி காஞ்சிமார் சொன்னாரே எவ்வளவு நெல் அப்படின்னு கேட்டா ரெண்டு நாடி நெல் தான் நம்மால கஞ்ச இருக்கு சரியான கஞ்சர் அப்படான பொற்காசு தான் அது ஒவ்வொரு நாளும் தான் நல்ல அன்பர்கள் ஒரு காசு நல்கி எங்க திருவிழி ஒரு காசு தான் ஒரு காசு எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு காசு ஒரு பவுண்ட் என்ன நினைக்கிறீங்க அந்த காலத்துல ஒரு பவுன் கொடுத்த காலம் ரூபாய் மூன்று ரூபாய் இருக்கும் ஆனா ஒருவன் குழந்தைகளோட மனைவியோட இருந்து ஒரு ரூபாயில குடும்பம் நடத்தி ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாயில பல கிரகங்கள்லாம் எங்க செட்டில் இருக்கவங்க இருக்காங்க ஐம்பதுல வேலை செஞ்ச வந்தவங்க என்ன சம்பளம் அஞ்சு பிளஸ் இருபத்தி ரெண்டு ரொம்ப காலமா அப்படிதான் இருந்தது அப்பதான் எல்லாருக்குமே ரெண்டு நாடி நிலை கொடுத்து இந்த மாதிரி நான்கு அறத்தையும் செய்யணும் ரெண்டு நாடி நிலை எப்படி செய்ய முடியும் என்று போயெல்லாம் கேட்கல கொடுத்தது என்ன ரெண்டு நாட்கள் தற்காத்து தற்கொண்டான் பெண் அல்லவா அதுதான் சொல்லக்கூடாது மனைத்தக்க மானாகி வளத்தக்கால் வாழ்க்கைத் தோல் கொண்டவனது வருவாய்க்கு தக்க செலவு செய்கின்றவள் எவளோ அவள் நல்ல பெண்மணி முதல் குரல மான்புடைய வீட்டுக்குரிய குடும்ப பழக்கம் எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்து கொண்டவன் வருவாய்க்கு தக்க யாரு செலவு பண்றா அவதான் மனைவி முதல் குரலா தான் அப்ப பெருமான் ரெண்டு நாள் கொடுத்த அதே ரெண்டு நாளைக்கு இதுல எப்படி இருக்கிறது காய் வாங்க முடியுமா வந்து பால் வாங்க முடியுமா அப்படி எல்லாம் இருக்கல அப்படி ஒரு பதுலாரி நிற்கொண்டு அங்க மணித்தக்க மாண்பு அப்படின்னா என்ன மணித்தக்க வீட்டிற்கு தக்க மாண்பு மாண்பினை உடையலாகி உடையலாகி மாண்புன்னு என்னடா அது விலங்கி தொழில தக்கொண்டான் தன்னை கொண்டவன் வளத்தக்கால் பலத்தக்கால் வாழ்க்கை துணை அது என்னது பலத்தக்கால் என்ன வருவாய்க்க தகவல் இப்படியாக இந்த அறத்திரும் என்னரும் பெருவரங்களும் பெற்று அங்கு எம்பிராடி தம்பிரான் மகிழ்ந்தருள மண்மேர் வழிபா செய்தருளி மனையம் பெருகும் கருணையினால் நன்னும் மண்ணுயாவையும் பல்க நாடு காதலின் நீடிய வாழ்க்கை புண்ணி எந்தருத்திற்காம கோட்டத்து பொலிய முப்பத்தோடு இரண்டு அறவும் புறக்கும் முப்பத்தி இரண்டு அறங்களையும் வளர்ப்படலாம் அலையில் நீள் தவத்தரும் பெரும் செல்லி அண்டமாம் திருமணக்கிடும் தீபம் உலகில் வந்து ஒரு பயன் அறிவிக்க ஓங்கும் நாள் மலர் மூன்றுடன் ஒன்று நிலவ ஆண்டினுக்கு ஒரு முறை செய்யும் நீடு தொன்மையால் நிறைந்த பேருலகம் மலர் பெரும் திருக்காம கோட்டத்து வைத்த நல்லறம் மன்னவே மண்ணும் அல்லவா அங்க வந்து ஒரு தீபம் இருக்கான் அந்த தீபம் என்று அணையாதுதான் திரி போடவோ ஏடையே எண்ணெய் ஊற்றவோ இல்லாமயே இருக்கும் இன்று அண்டலர்ந்த மலர் நால் நால் மலர் என்னன்னு இந்த இல்லைன்னா அல்லது மூணு சுழி நான் போட்டணும் நான் மலர் அதுதான் பிரிச்சா நால் மலர் என்றார் பூ என்றார் கம்பர் வாக்கில் சொன்ன அப்பொழுதளந்த சிந்தாமரை அப்பொழுது வென்றதம்மா இந்த அப்பொழுது ஒரு நாள் மலரும் அங்க இருந்ததாம் இப்பதான் இல்ல காமக்கோடல ஒரு அருமையான விளக்குடியும் இந்த நாள் மலரும் என்றும் இருக்கும்படியாக செய்தார் இனிமேல் இனிமேல் சொல்லப்படுது என்னன்னு கேட்டா காஞ்சிமாநகரில் சில வியத்தகு செயல்கள் இப்படியாக இருக்கின்ற காமக்கோட்டத்தை வைத்து நல்லவே மன்னும் தீங்கு தீர்க்கும் நல் தீர்த்தங்கள் போற்றும் சிறப்பினால் திரு காமக்கோட்டத்தின் பாங்கு இருக்குமா நல்ல புனித யராக இருக்குமா அதெல்லாம் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது ஒண்ணு தெரியல காஞ்சி மாநகரில் பல திருக்கோயில்கள் இங்கு சொல்லப்படுகிறது இன்னைக்கு சொல்லப்படுது அது இருந்த ஒரு நாள் இருந்து பார்க்கணும் எங்க பாக்குறது நமக்கு இந்த பெருமாட்டி அந்த மாதிரி விளக்கும் அமைப்புதான் அந்த மிந்தினல்லறம் புரிந்தளிக்கும் அன்னை தன் திருக்காம கோட்டத்தில் வந்து சத மீது வழிகொழாது அதன் மருங்கு போதலினால் சந்திர மாயிரங்கியம் மருங்கும் சாயை மா தன் மயக்கம் மாநில தவறலாம் காண எண்ணம் உள்ளதென்று இங்கும் இங்குள்ளதால் இந்த சூரிய சந்திரன் இருக்கானே அவன் இந்த காஞ்சி மாநகரில் மேல போட்டானான் பெருமாண்டுக்கிடம்னு அதனால அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா அத அந்த பக்கமே திரும்பாதனால இது என்ன இப்ப எங்க சூரியன் உதிக்குது எங்க சந்திரம் உதிக்குதுன்னு திசை மாதிரி இருக்குமா கிழக்கு உடனே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு அந்த காஞ்சி மாநகருக்கு என்று ரொம்ப அருமையா இதெல்லாம் அந்த வியத்தக செயல்களாக பல சொல்லுகிறார் பல சொல்லுகிறார் கண்ணி நன்னெடும் காப்புடை வரைப்பில் காஞ்சி யாம் திரு மருங்கு சென்னையில் பிறையணிந்தவர் விரும்பும் திருப்பெரும் பெயர் இருக்கையில் நிகழ்ந்து போதும் மரித்து மீறல் தலைவிழும் போதும் தன்னிடல் பிரியாத வன்காஞ்சி தானம் மேவிய தன்மையும் உடைத்தால் இப்ப கதிரவன் போகின்ற பொழுது நிழல் சாயும் நிழல் சாயுவதுல கதிரவன் போகின்ற பொழுது மாநகருடைய கட்டிடம் திருவள்ளுவர் கொள்கைக்கு அவர் தான் தீவினை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைந்த வினை கொள்கையை முதல் முதல் சொன்ன பெருமானவன் அப்புறமேல சகிதான் வருஷத்துல வந்தது பதிமூணு நூற்றாண்டு கி மு நீ தீமை செஞ்சாச்சும் காலையில் ஏழுக்கு எட்டுக்கு ஒன்பதுக்கு பன்னெண்டு மணி மத்தியானம் ஆச்சுன்னா அந்த நெல் கீழே யார் அதை கூட்டி வந்தோட தான் வரும் காலையில அவளை எட்டு இருந்தது அவன் சொல்றாங்க மாற்றாட் அந்த மத்தியானம் பன்னெண்டு மணி வந்தவன காசு அது போலதான்டா ராஜா பிரத்தியாருக்கு நல்லது செஞ்சினா அந்த நல்லது கெட்டது நிச்சயம் கூட்டம் வந்துடும் நல்லது செய்தா நல்லது வரும் கட்டு செஞ்ச கட்டுறது வரும்டா ராஜா அது எப்படி நிழல் எப்படி வந்தது பத்தியா காலையா பன்னிக்கு நீ தொடாது உங்களுமே படிக்க வேணாம் தீயவை செய்தார் நிழல் தன்னை காலையில் ஆறு அடி இருக்குது மத்தியான கால் வர வரைக்கும் ஆறு மணி நேரம் இல்லை போகணும் அதனால வியாது ஆறு மணி நேரம் போகணும் அது அந்த சொல் படிக்கும் போது நீங்க சிவஜிவு ஆமா அப்பதான் உங்க கால்கையில வரும் எங்க திரு எப்படி படிக்கணும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவேன் அப்படி இல்லை அப்படி படிச்சுக்கணும் சொன்னா தீயவை செய்தார் கெடுதல் தன்னை வியோ அடி உறைந்த ஒருத்தியாது அடிக்கடி அதுக்கு பொருள் பையனுக்கு எது விளங்காதோ அங்கே நீ முன்னில் எது விளங்குமோ அதை தானே பைக்கவை என்பதுதான் டீச்சிங் குற்றச்சோர அப்பவே இருந்தது எது விளக்கம் பெறாதோ விளக்குவாங்க விளங்குவதே விட்டு எங்கோ அங்க தான் இருப்பார் நீங்க போதுமே அதெல்லாம் விளங்காதன் இப்படியாக சரி நம்முடைய சொன்ன நேரம் நெருங்குகிறது ஆதரவு இது மாதிரி இருக்கு தன்னிரல் தான் இருக்காது இருக்க மாதிரி பல்வேறு சில பொய்கை இருக்குது இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகிய அதிசயம் பலவாள் அப்படி பல பா காஞ்சி மாநகர்ல இருக்கு அப்படின்னா அப்படியே திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு எப்படி அமைஞ்சிருக்கிறது என்று சொன்னால் அப்படி நூத்தி இருபத்தி எட்டு பாடலும் பெருமானுக்கு காஞ்சிபுரத்தை இடும் வேண்டா விரலில் விளங்கியா கும்பிட் வேண்டா விரலில் விளங்கியவர் அப்படிப்பட்ட பெரியவர்கள் அதனால் காஞ்சிபுரத்தை காஞ்சிபுரத்தின் ஈடுபாடு அதான் நம்ம நீ சொல்லிருக்கிறேன் அல்லவா அப்படி அல்ல என்ன நிரம்ப பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயில் நூத்தி எட்டுக்கு மேலே ஆதலால் அங்கு அந்த காஞ்சிபுரத்தில் நினைக்கின்ற அந்த மாதிரி அவர் ஒன்று இன்னொன்று நாமெல்லாம் பெருமானை என்ன செய்யணும் வழிபாடு செய்யணும் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மையார் செய்து காட்டிய இடம் தாங்கிக்கணும் நம்முடைய மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர்தம் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமனின் உலக முன் வருகன உழைப்பான் அருமை ஐயா எனவே மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்ன இரண்டே இரண்டு மதிசூடும் அன்னலார் அடியார்தை அமுது செய்வித்தல் நல்ல அறிவர்களுக்கு உணவளித்தால் நித்திய வழிபாடு செய்து ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு விதமான சிறப்பு வழிபாடு விநாயகர் பூஜை புரட்டாசியா சரஸ்வதி பூஜை ஐப்பசியா சஸ்தி கார்த்திகா திருவன்மலை மார்கழியா திருவாதிர தைமகமா உத்தரம் சித்திராட்சியம் ஆடி என்ன ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அம்மைக்கு நல்ல சிறந்தது கண்ணினால் அவர்தம் நல்வீடா பொலிவு கண்டார்கள் இந்த ரெண்டும் தான் உண்மை என்றால் இந்த ஆம்பல் பெண்ணாகட்டும் இல்ல வேண்டாம்